பத்தியலேஷ் பத்திரு கஷன வைைய அத்தீவ் ஷாஸ்தய விலி சர்வாசாரம் நேதித்தான் சீதி நீதிசே தினோக்க உச்ச விராண்டம் பூர்ணைய பரிவர்த்தனை जायते मृत कोये सेनरपी जन्मर्जन्म इवर्त अवश्य दिने मरण पर सम लब्धवान् ये जातेन वंश स्लोक जाते। उदाहरणभूता स्वनाम धन्य मैं अत्य मित्रभूता अनारायणवाजपेय महात नम्बर लोकत अम मूर्धन्यमें முஸ்லி பெரியவாழ் பல பேரால் சொல்லப்பட்ட விராட் பிராப்தி அடைஞ்சாருங்கிறதுக்கு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தோன்றது எனக்கு அவருக்கு எப்படி பழக்கம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு குலபதி மகாலிங்க கணவாடிகள் மனக்கால் இவர் கணம் சொல்லி முடிக்கிறதும் எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எனக்கு பதிமூணு வயசில் அப்பா அங்கே கீதை சொல்ல போகிறதும் சிவராஜை என்ன பேருன்னு நினைக்கிறேன் மணக்கால் பாடசாலை அப்போ நானும் எங்கள் அண்ணாவும் பதஞ்சோல் இருந்தோம் அந்த ஊருக்கு உபன்யாசத்துக்கு போனால் கணபாகிகள் எங்கள் அப்பாட்ட அவர் ஒரு குலபதி வேதாத்தியனத்துக்கு மட்டும் இவர் யாக அத்வாரங்களுக்கெல்லாம் குலபதி நம்ம மதிப்பு செல்வன் முத்துக்கணக்கான பேரை அந்த பரம்பரையில் வச்சா குலப்பத்தின்னு பேர் சும்மா யூனிவர்சிட்டியிலாம் குலப்பத்தி வைஸ் சான்சலர்லாம் பேரு பேர் அவர் கனம் முடிஞ்சு வச்சு லக்ஷணம் பூர சொல்லி கொடுக்கணும்னு நினச்சி முள்ளவாசிக்கு நம்பாடு வந்துட்டார் நீருமே அவர்கிட்ட சொல்லணும்னு முப்பத்தி நாலு நாள் இருந்தால் அதில் வைதிகாபரண எங்க அப்பா கையால் எழுதி படித்தது அதுக்கப்புறம் வியாசிக்ஷை ரெண்டையும் பகல் கூற பாடம் சொல்லி ஒரே மாதத்தில் லக்ஷணம் பூர சொல்லி இவ்வளவு உத்தியமமா கிரகிக்கிறேப்பா நீ உடனடியாக இதை முடிச்சிருந்து சாஸ்திரம் படிக்கிறதுக்கு அவருடைய பய பழக்கத்தை சொல்லணும் அறுபத்தி ரெண்டு வருஷம் நடந்த சமாச்சாரம் அப்பா அப்படி ஆச்சரியப்பட்டு என்னை எட்டு பேர் பெரியவர் நீ உடனே மட்ராஸ் சாய்ஸிக் காலேஜுக்கு சேரு சகல சாஸ்திரங்களும் வாசி நான் மாசம் பத்து ரூபா தரேன்னு சொன்னேன் ஆனால் அப்புறம் யாருக்கு எப்போ என்ன பிராப்தமோ அதான் அதான் முடிச்சுட்டு அப்பா கிளம்பி வந்துட்டார் எனக்கு அங்கே ரெண்டு மூணு தரவா சந்தை நடந்தது அங்கே நடந்துட்டு இருந்தது தான் துண்ணன் தீட்சையில்லாம் இப்போ படிச்சிருந்தார் ராமபத்ரனை வண்ண யர் கிருதயத்வா மனசேத்வா ஆரம்பம் அங்கே நடந்து நீங்கள் நான் பாடசாலை சாப்பாடு சாப்பிட்டதுங்கிறது ஒன்றரை மாதம் அந்த ஊரில் தான் மற்ற எல்லாம் ஆற்றல் அத்தியாயனம் பண்ணேன் அவ்வளோ ஒன்று வாஷு வந்தவர் அதுக்கப்புறம் திருவானுக்கு அவருக்கு பெரிய சோக்தமாக பாலேஷா ஷாலிட்ட இருந்து பூர்ணமா வேதபாஷ ரத்னத்தில் ரத்னமாக விளங்கி அதற்கு பிறகு நான் அதுக்குள்ள அத்தியனிக்க முடிஞ்சு சுலோமணி முடிஞ்சு நான் கிளம்பி நான் எங்கள் அப்பாவுட போறதுக்கு பின்னாடி என்ட்ரன்ஸுக்கு வந்து சேர்ந்தார் பின்னாடி வரும்போது எஜுகேஷன் தான் ஒரு விஷயம் வேதங்களெல்லாம் அக்னிஹோத்ராசானத்துக்குதான் சொன்னா ஏதோ ஒத்தர் ரெண்டு பேர் தாம் பண்ணலாம் புத்ராள் நாலு பேரும் வாஜபேய் வாஜபேய யாகம் வரைக்கும் பண்ணி சில பேர் சர்வ கிருதம் பண்ணிருக்கா கௌஹித்ரா வாஜபேயம் பண்ணிருக்கா பௌத்ராள்னா யாகம் பண்ணிருக்கான்னு இந்த மாதிரி மூணு தலைமுறை செந்தாப்பல யாகம் பண்ணி பண்ணாங்கிறது இது வரைக்கும் நான் கேள்விப்படல இனிமேலும் கேள்விப்பட முடியாது அதுக்கு மகாபெரிவாளுடைய பூர்ணமான ஒரு அனுகிரகம் அப்பேற்பட்டவர் சகல கிருதுக்களும் பண்ணது மட்டுமில்ல எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஒரு தனி அடிக்கடியும் ஒரு பட்சம் இல்லையா அது மாதிரி இவர் பலதர ஜாது மாசம் எனக்கும் தெரிஞ்சு ஒரு தினம் கணேசம் ஒரு தினம் தான் பண்றதுன்னு பல பண்ணா எனக்கு ரமதிய மனசுல நினைச்சுக்கிறேன் கர்ம பிரம்மஸ்வரூபா ரெண்டாவதுல ஈடுபாடு ஜாஸ்தியா போயிடுச்சே அத்விருந்த ஆச்சரியா என்னன்னு சொல்லுங்க அபாக்கிளம் மரண மீமவாதினோந்தே பிரச்சாச்சாரி மீத்த ட பிரமீத்தி ஜீவன் வாஷ ரிதோனியே எசந்த ஆமீய வசந்தோதி எயிஷ் இது அந்திரமே சொல்லிருந்தா எனக்கு பல விஷயம் சொல்லணுன்னு இருக்கு எனக்கு உள்ள டைம் வரைக்கும் சொல்கிறேன் உள்ள குணங்களை சொன்னால் நமக்கு பெரிய புரியும் இது எங்கள் வாத்தியார் எஸ்ஆர் கேட்டதான் அப்புறம் வாஷார் மூணு சிவமணி வாஷார் முதல்ல மீமாசை அப்புறம் வேதாந்தம் அப்புறம் நியாயசாஸ்திரம் மூணும் அங்கேயே இருந்து அப்போவே குழந்தை எல்லாம் பிறந்தாச்சு நடு தெருன்னு கோவிலுக்கு நேரம் வீடு இங்கே இருந்து வந்து வாசிச்சப்பறம் அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு நானும் அப்படி சொல்லி முடிச்சுட்றேன் அப்புறம் நானும் ஒரு அஞ்சாறு மாதம் காலேஜில் வேலை பார்த்தோம் எழுச்ச மூணுல அப்போ எங்காருந்து பக்கத்தார் தெரிஞ்சார் அப்புறம் மகாபிரிவா சொல்லி வித்யா கேந்திரம் ஆரம்பித்து அவர் பிரின்சிபால் ஆகும் நான் வைஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படி அவர் நம்பர் ஒன் நான் நம்பர் டூ அந்த மாதிரி ரீதியில் பக்கத்தார் தெரிந்து அப்போ சங்குரு எல்லாம் சின்ன சங்கார்க்கு பிறந்திருந்தா அப்போ அப்படியே க்ளோஸாக இருந்தோம் பிரின்சிபால் எதுக்கு சொல்ல வரேன் எங்கே அப்படி ரொம்ப ஆச்சரியமாக சாதுர்மாசியாகவும் ஒரு தரும் வேறு எந்த யாகத்துக்கு இந்த பலன் இல்லை பல பல யாகங்களுக்கு பல பலன் சொல்கிறதுனாலும் அது வேறு விஷயம் உஷ்ணு சாஸ்திரம்னா விஷ்ணு சாஸ்திரம் வசத்தியும் பேசணும் லஞ்சா சஹாஸ்திரம்னா லஞ்சா சாஸ்திரம் வசத்தியும் பேசணும் அது ஒரு வேதத்தில் உள்ள பெரிய விஷயம் பாலசாஸ்திரிட்டு கேட்கணும் எதை எப்போ சொல்லணுங்கிற சமாச்சா அதனால் சாதுர்மாசியாகும் குருதரம் பண்ணத்துக்கு இந்த பலன்னு சொன்னால் லோகரீத்தியாக வாழ் பேரே விழி ஞானிகளுக்கு மரணம் கிடையாதுன்னு சொல்லணும் आर्थवा अक्षये चा स्वर्गे लोकेत वेदा ना विचारी विषय आना वाक्य ब्रह्मवादी नूर वर्ष சாது மாசு யாஜின்னு ஒரு தரம் பண்ணாலே யாஜி தான் பல தரம் பண்ணால் யாஜினுகான்னு சொல்லணுமோ அது பூஜாயாம் போஜனமாகிடும் பெயர்பட்டவர் இல்லை இல்லை அவருக்கு நெரியான ஆட்சேன்னு சொல்லப்படாது பிரஜாபதி சுரூபமாக சகல ருது ஸ்வரூபமாக இருக்காருங்கிறதுல இவ்வளோ யாகமன்றத்தை யாருக்கும் பிரிச்சது கூட சந்தேகம் பாடிகள் பழைக்கிறது சொல்ல வந்து உத்தரம்னா சிறந்தவன் அடுத்த உத்தரம் மேல போட்டிருக்க உத்தரம் வேதம் என்ன சொல்றது வெறும் அஞ்சு நம்ம முன்னே சாஸ்திரம் ஆசான்னா சாதாரண ஆசை யஜமான ஒரு தர இருந்தா போறும் தஸ்மா யஜமானோமான வேதங்கள் தான் தீர்மானமா சொல்றது இதை சொல்ற பாக்கியம் தான் எங்களுக்கு இருக்க வாழ்ல நினைச்சுக்கிற பாக்கியம் அப்படி எஜமானராக இருக்கிறதுன்னு எல்லாரும் பணக்காரன் நமக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா யசமானனு எங்க வந்திருக்குரக்ஷணம் என்றார் ஆன்னை சம்ரக்ஷணம் லோக சம்ரக்னம் அதனாலதான் என்னோ உலகம் பூரா ஜலம் இல்லாம அன்னம் இல்லாமல் கஷ்டப்படுறது என்ன தீட்சிதான் பொறுப்புன்னு இருக்கா அவ்வளவு பொறுப்பு அகிதா கித்தும் மகா கஷ்டா என்ன அவ்வளவு கஷ்டத்தில் அவன் பத் பத்திரணம் என்ன சஞ்சோகம் ஏகவச்சனோகம் இருந்தாலே போறோம் அதனால எத்தனை யாகம் எத்தனை யாக பண்ணி வச்சிருக்க புத்திர பிரபோத்திர வரைக்கும் யாகங்களை பண்ணி வாஜபேய யாகிங்கிறது அந்த மார்த்தம் ரொம்ப ரொம்ப குறைச்சிருக்கும் நாராயண வாஜபேய யாகின்னு அந்த அவர் பெரியவர் இருந்தார் அவர் வாஜப்பி மூணில் இதெல்லாம் பண்ணினார் கும்பகோணத்தில் அப்போ தான் அஞ்சு வருஷம்தான் பால புதிய பிரியா பட்டத்துக்கு வந்துவார் அந்த வாஜபேய் யாகத்தை நான் என்னுடைய ஒன்பதாம் வயசில் அக்டன் பண்ணியிருக்கேன் வாஜப்பேய ரொம்ப ரேராக நடக்கும் வாஜபேய நம்ம மடத்துலேருந்து க்வேத்திரம் கொடுத்தான்னு அவள் பெண்கிட்ட யாக நமஸ்காரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கே யாதி அகவா இந்த நோக்கி கான்ரோகணியம்பான்னு லோகரீத்தி உலக ரீத்திங்கிறது ஒண்ணு விவகார ரீதியும் ஒன்று பாரமார்த்தியங்க ஒன்று அப்பேற்பட்ட வாஜப்பேயத்தை ஒரு ஃபேமிலியில் தாம் பண்ணி பையங்கள்லாம் மாப்பிளைகள் பண்ணி போச்ச அந்த இருக்குன்னா இதை சொன்னால் நம்ப மாட்டா பார்த்தவா தான் நம்ப அப்படி நம்ப சகல கருத்துக்களையும் பண்ணி அவருடைய ஏதோ பிராரப்த வருஷ கரிசை காலத்துக்கு கொஞ்சம் சிரமப்படுறாருங்கிறது வேற விஷயம் இருந்தாலும் சாஸ்திரங்களை சொல்லி சௌதத்தை இங்கேருந்து தயார் பண்ணிய ஆயிரம் நூற்றுக்கணக்கான பேர் குழப்பத்தின் தாத்தில இவ்வளோ பெயர் பண்ணியிருக்காரு அதனால்தான் பெரியவாருக்கு இவரிடத்துல ரொம்ப விசேஷம் அவரை நான் ஒரு தர சொன்னார் யாருக்கோன்னு என்கிட்ட கேட்டுவிட்டேன் என்ன பிரிவா பிரிவானுதான் பண்ணிட்டு இருக்கா நான் ஒன்றும் பிரிவில்லை உட்காந்து லோக்சேமத்துக்காகவே பூர்ணமாக யாகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் தான் பெரியவர் அப்படின்னு மகானால் சொல்லப்படணும்னா எவ்வளோ பெரிய பெருமை இருக்கணும் எனக்கு அவரை பற்றி நினைக்கிறச்சி ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நானும் அவரும் சாஸ்திரங்களில் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படி ஒரு தைரியம் வேதம் யாக் கவ்ளோதன லெட்டரெலாம் போட்டிருக்காரு எனக்கு யோக சேகங்கள்லாம் ரொம்ப நாளாக வர முடியல ஒரே இடத்துல இங்கே அச்சருத்தனை ரவி பண்ண மகேந்திர மங்களை வந்து அப்படி பார்த்துட்டு போனேன் மனசனால் மட்டும் நினைவு உண்டு அப்பேற்பட்டவர் இப்போ இன்னைக்கு லோக்கத்தில் இங்கே நேரடியாக நமக்கு இல்லைங்கிற ஒரு குறை ஆனால் அந்த குறைய விசேஷமாக அவள் பத்திரிக்கு பகவான் தைரியத்தை கொடுத்தோம் எப்பவுமே சொல்றா அது பத்து நாள் பன்னெண்டு நாள் வரைக்கும் ஓரளவுக்கு அப்பப்போ இது பண்ணலாம் அப்போ தைரியப்படுத்திக்கணும் படுத்துக்கணுன்னா படுத்துக்க முடியுமா சொல்லுங்க ஓ கல்யாண மந்திரத்தில் ஒரு மந்திரம் பூர்ணமான சாத்தகமாக அவ்வளோ வருஷம் பண்ணாங்கிறது மட்டும் இல்ல ஒரு நாளாக விட்டு பிரிஞ்சு மாசம் அது மாதிரி எல்லாம் இல்லாம பிரதி தினம் கூட இருந்து பண்ணினாங்கிறதான ஒரு பெருமை அந்த மாணிக்க முடியும் பலன் கண்டிப்பா உண்டு லெட்டரில் பின்னே எழுதிட்டு ஆறு டிஜிட் எழுதினா பின்னுங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாமல் தான் எல்லாரும் எழுதுகிறாங்க ஆனால் தபா சீக்கிரம் போயிச்சார் அர்த்தம் எடுத்து அனுசந்தானம் பண்ணால் பலனொன்று மகாவினாஷ் இதனால ஒரு மெருகு கொடுத்த மாதிரி இல்லையா ஓ ஒயிட் வாஷ் பண்ணால் வீட்டில் எல்லாம் நல்லா வீடு சௌதம் ஆனால் அது ஆயில் பைண்டா கொஞ்சம் நெத்தி பார்த்து சவத்தை பார்த்து நெத்திக்கிட்டு இவ்வளோ தான் ஆனால் ஒயிட்டுக்கு ஒன்றும் பிரிய விஷயம் ஒரு மெருகு ஆயில் அப்படி இல்லையாட்டாலும் உண்டுங்கிறது மகாபிரிவை சொன்ன விஷயம் ஆர்வம் தான் ஒன்றே விஷயம் இல்லை போய் பாருமோன்னு சொல்லி அப்படி அவனை நினைச்சா புண்ணிய ஸ்லோகோ நலோராஜா புண்ணிய ஸ்லோகோஷா அப்படின்னு சொன்ன ரீதியில் அவள் நெறியான ஆறுங்கிறது நம்பகையில் அவ்வளவோ சிரமப்பட்டாலும் பிராரத் தர்மா மட்டும் இல்லை எல்லா கர்மாவும் அவருக்கு இந்த ஜென்மாவோடு முடிஞ்சு போய் அப்புணர்பவக அங்கே அவர் இடத்த சொல்ல கீதையில் பெருமணா அத்தியாயத்தில் பிரகிருதி வேற்று தேவம் யோ வேற்று புருஷம் பிரகதிஞ்ச குணை சர்வதா வர்த்தமானோபி ரசபூயோபி ஜாத்தே சர்வத வர்த்தமானோபி ரசூயோபி ஜாயத்தை நேற்று அபி முச்சியத்தை இந்த மாதிரி ரொம்ப பொருத்தமான விஷயம் நேற்றைய தினம் இதில் இருக்குது நேற்று நடப்பு சாதாரணமாக விவகாரப்படி விசாரிச்சுக்கிட்டேன் இருந்தாலும் நேற்றுக்கு இல்லை இன்னைக்கு தான் மகா குருன்னா ஒரு நாள் அப்படிங்கிறத யாரும் எனக்கு சொல்லி இன்றைக்கி என்ன உடனே நல்லவேளை வாங்கினா வெயிட்டிங் லிஸ்ட் கிடச்சி சோல்பா இந்த இதுன்னு சிவராத்திரி அப்போ நிறையா காலத்தை பார்த்து சித்ரா பௌர்ணமி மாகா மாதம் சகல தீர்த்தங்களும் வரக்கூடியதான ஒரு புண்ணியத்தில் ஒரு விதமான பிராயசத்துவத்துக்கு வெயில்லை சுக்லபட்சம் பூர்ணிமா தினம் புதிரதைவியமான நட்சத்திரம்னு நினைக்கிறேன் மறுநாள் உங்களுக்கு போனோம் அப்புறம் இப்போ இது மகாபுருவங்கிறதுனால தள்ளி சிவராத்திரி இன்றைக்கி இன்றைய தினம் சுபஸ்வீக்காரம் சிவம்னாலே சுபம் நட்சத்தம் சிவம் சுபம் சங்கரம் அதனாலே யஜ்னேஸ்வர பிரீத்தம்னு சொல்வோம் ஒரு யாகமா ரெண்டு யாகமா எவ்வளோ பிரார்த்தனை எவ்வளவு நிச்சயத்தில அவ்வளவும் சேர்ந்து அந்த புண்ணியங்கள் எல்லாம் அவருக்கு மேலே இருந்து இவருடைய பரம்பரை மூணு தலைமுறையும் பார்த்த சந்தோஷத்தில் அவர் இருக்கார் இந்த பரம்பரையானது இப்படியே நன்றாக வளரணும் எல்லாரும் அத்தியனம் பண்ணவாழாக இருந்து யாகம் பண்ண வாழாக பார்த்த அந்த மாமி இன்னும் பல வருஷங்கள் ஆரோக்கியமாக இருந்தே வாளுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதாக அவரை பற்றி சில குணங்களை சோகமாக எழுதியிருக்கேன் இந்த கர்மானுஷ்டானம் எப்படி நடக்கணுங்கிறது இல்லை இது ஆதர்சமாக இங்கே நடந்ததுங்கிறது லட்சுமி நரசுன்னு சொல்லிட்டேன் இந்த மாப்பி அங்கே கொஞ்சம் மட்டுமே முன்னாடாக அந்த அங்குடி சொன்னார் சின்ன பங்காருன்னு அப்படி நாங்கள் ரொம்ப கொண்டாடுவோம் கோபாலிருஷ்ணனாக இருக்கக்கூடியவர் அங்கே வாசிட்டு இருந்தார் இந்த சங்கர்டேஷின் பையன் பங்கார பொருள் இருந்தால் என் ஒரே வயசு அந்த திருப்பதிக்காக முடி கொடுத்து ரெண்டு பேரும் ஒரே மேலே முடி கொடுத்து ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படி என்ன டி அதுலேருந்து ரொம்ப பழக்கம் ரொம்ப பொறுமை சங்கர்டோ பற்றி சொன்னோம்னா சொன்ன மற்ற பேர் ரொம்ப பொறுப்பாக ஒரே ஒரு விஷயம் என்ன நாம ஒரு குடும்ப சமாச்சாரத்தை நான் படைகின்றான்னு சொல்லுவாங்க அப்போ பங்காருக்கு அடுத்த பிரசவமோ அங்கே ஒரு பிரசவம் நடந்தது அலமையு அலமையோட பிரசவம் இப்பதான் பிரசவம்னா அகலப்படுத்துகிறாரு எதா இருந்தாலும் தானே கவனிச்சுட்டு தீட்சித யாரும் இல்லாமல் இங்கிலையா அவளுடையதான் ஒரு அனுஷ்டான விசேஷத்தினார ஒரு நம்பிக்கை வேற மாதிரி அதை நிர்வாகம் பண்ணணுமே என் காற்று நீங்கள் கூட சொல்லிட்டு இருக்கோம் ஒத்தர கூப்பில் ஒரு சகாயத்தை கூப்பிடுல அங்கு ரொம்ப எவ்வளோ காரியமும் நல்லா பண்ணுறான் பாருங்கள் எதுக்காக சொல்லவரே அந்த பணியாகுங்கிறது வேறு விஷயம் தூக்கூட அப்பா கவலை இல்லாமல் அவ்வளோ உதாரணம் பண்ணிவிட்டார் அங்கே புண்ணியாவதுனா அங்கே என்ன செய்யணுன்னு நடந்தது நல்லா ஞாபகம் வருது அதான் அந்த குழந்தைகள்லாம் சர்வோத்தரமாக விளங்கிட்டு இருக்கா இதை பார்த்து மேலேருந்து சந்தோஷப்பட்டுருக்கா இன்னும் நிறைய ஸ்லோகத்தை மட்டும் வாட்சிக்கணும் எவ்வளோ சொல்லணும் திருப்தி நிறைய விஷயங்கள் சொல்லணும் ஆனால் எப்படி தான தர்மங்கள் நடந்ததுங்கிறது இவர் ஸ்தோதிரம் பண்ணார் ஏகாச்சமே சிரஷ்ட மேலே எனக்கு செல்ஃபோன் வேணும் அதுக்கப்புறம் இந்த பென் ட்ரைவ் வேணும் உலகத்தை என்னென்னலாம் இன்னொரு எல்லாம் வேணும் எல்லாம் உத்திரப்படையில் இருக்கிறதெல்லாம் தேவ சந்தஸ் தேவ காமங்கள் தட்டப்படையில் இருக்கிறதெல்லாம் மனுஷ தேவலோகத்த என்னென்ன காமிய பதார்த்தங்களோ அதெல்லாம் அங்க இருக்கேன் மனுஷ சந்தசம்னா மனுஷன் என்னென்னா கண்டிப்பான இவ்வளவும் போன கேட்டபடி அவருக்கு கத்தியடையத்துக்கு இந்த கர்மாக்கிறது எல்லாம் மற்ற பேருக்கு நாம கட்டாயம் பண்ணணும் புத்திரத்துவம்ங்கிறது சித்திக்கணுங்கிறதுக்காக வாரிவிட்டு நேற்றைய தினம் என்னமா நடந்ததுங்கிறது அச்சரியமா சொல்றார் இதில் இந்த மாதிரி யாக யாத்திரம் பண்ணுவாருக்கு பின்னாடி பண்ணுறதுங்கிறது அவாளுக்கிறது அந்த புண்ணியமும் சேர்ந்து குடும்பத்துக்கு ஒரு இதை எந்த சவ்யம் குரு வந்து எந்த சகா பிரம்ம பிராப்பணும் அப்படின்னு விசேஷம் அப்படி ஒரு உபாசனை விஜ்னேஸ்வர் உபாசனம் ரெண்டு திரவியா எவ்வளவு தினம் அவருடையதான அந்த து ஒரு பிரா போட்ட பல பிரா பொண்ணு ஒவ்வொரு சாத்தன் மாசத்துக்கும் ஒரு பிரா போட்டா பண்ண ஹயமாக பேசணும் பேர்பட்டவர நமக்கு இல்லேன்னு நினைக்கிறது ஒரு வருஷமா இருக்கலாம் இருந்தாலும் இருந்தாலும் அந்த சந்ததியானது தொடர்ந்து வரும்பொழுது அவரே புத்தன் இது ஐதரைய உபனத்தில் உபனிஷத்துல புத்தாரண்யத்து சுவாரச பிதூ எ அனுஷானாதிக்கம் பூரணீயமித்தீத் பரந்த எத்தி தைகி நூறித்தம் சிந்தித்தம் தத் சர்வம் பூரையித்வா திராயத்தே இது புத்திரஹான்னு ஒரு விற்பக்தி தர்மசாஸ்திரத்திலே கிடையாது சங்கர பகவத் பூரண திராயத்தேன் இவை சட்ட சம்சை மேல என்னத்தை பண்றது இருந்தாலும் அந்த வாக்கியங்கள் எல்லாம் இப்போ நாம சொன்னது சரியா இருக்குங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கேன் ஜங்ஷன் தான் இன்னைக்கு ரயில் இல்லைன்னா சாயந்தரம் வரைக்கும் பேசிட்டு இருப்பேன் சாய்ந்தா சிவராத்திரி போகிறதுக்கு எழுதின சோகத்தை வாசன் அதிஷாந்தோ பரிவொல்லி பரிவிரசா துர்கா அதை மீனி குறிந்த பிரசம்ப அனந்தநாயண வாஜபே சிஸாதிவச்சேரஸ் பிராம்ப ஏனம் நினாய ஆத்மபதம்யம் ஒரு ஆத்மபதங்கிறதுக்கு பிரம்மஸ்வரூபம்னு அர்த்தம் கூடிய சைவபதம்னு ஒரு அர்த்தம் அதுதன்யம் அதை நினைச்சாலே நமக்கு புண்ணியம் அதை ஐஷன் யேஸ்வரர் அக்னிஹோத்திரமவிட்சிச்சாரத்ஷம் அப்படின்னு இருக்கா இல்லை மகாத் உதாரோயம் உதாரகான என்னர்த்தம் பணங்காச மாதிரியே இருக்கிறவா உதாரணம் யாக யானிகளை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து பண்ண வைக்கிறது உதாரகாங்கிறவர் இப்படி கொடுக்குற பணத்தில் ஆபம் பண்ணான சந்தேகம் இந்த உதாரகாங்கிறது பெரிய விசேஷம் மகாக்னிச்சித் அக்னிச்சித் கபிலாசத்திரி ராஜா பிக்ஷு மகோலிதி துஷ்டமாத்ரா புதந்திய தேது எல்லாரும் மகாக்னிச்சேன் ஒரு தரம் கிடைக்குமான்னு கருளைச்சேன் மகாக்னிச்சி உதாரோயம் ராஜத்தை கழு ராஜத்தே மன்னத போட்டுருங்க திருகாலத்தின் சம்பந்தத்துக்கு நட்டு போடலாம் தெரியும் இன்றைக்கும் இன்றைக்கும் இன்றைக்கும் ஆதர்ஷம்னா இவரை பார்த்து ஒரு மனுஷா பிராமணாக எப்படி இருக்கணும் அப்படிங்கு தெரிஞ்சுக்கணும் சகலவிதமான புராணங்கள் சொல்லிருக்கார் இதிகாச புராணங்கள் சொல்கிறார் மகாபாரதம் சொல்லிருக்காரு இந்த அந்த நடக்காத காரியம் இல்லை பெயர் பெற்றவர் அநேன அனேன உற்சாகித்தாக விப்ராக சதஷகா கர்ம தத்வராக எல்லாரையும் நீங்கள் அத்தியனம் பண்ண போகிறாது பொண்ணுங்கோ பொண்ணுங்கோ என்னையே நிறையத்திலும் சொன்ன எனக்கு எச்சுவாக இருக்கிற பாக்கியம் கிடைக்கல சொல்லியாக இருக்க இவ்வளோ பொண்ணுக்கு ஞானம் பண்ண வேண்டாம் அரவிங்க எல்லாம் நடக்கும் அப்படின் பார் அவங்க போது இப்படி இப்படின்னாருன்னா அவங்க நேரம் எல்லாம் நடக்கும் இங்கே செங்கா என்ன குளதோ குலதோன்னு கலரி விட்டு பார்த்து இவன்றோ ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி ஒன்று அதனால பிரம்ம மாத்திரத்தை இருக்காருன்னு அவர் ஒரு பண்ணிக்கிற எல்லாருக்கும் எல்லாம் இருந்தாக்கா அவருக்கு என்ன பெருமை அநேன அனுஷ்டிதாக உற்சாகிதாக விதசகா கர்ம தற்ப லோகிக்கவார்ந்த வாழ்லாம் கூட யாக பண்ணி வச்சு தன்னுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸினால் அவருக்கு வேண்டிய எல்லா வசதியையும் பண்ணி கொடுத்து சம்பாதித்தா விராஜந்தே பாரதே தத் தத்திரவை உடனே ரெண்டு இடத்துல எங்கே போனாலும் தீஷற்பர் பார்த்து தான் தீஷருபா இருந்தாலும் யாகம் பண்ணேங்கிறான் இது சாதாரண லோகிக்காரெல்லாம் கூட அப்படி அனுஷானம் பண்ண முடியா பண்ணதுக்கு பரம்பரை சொல்லாம் ரமணீஷர் அப்பா வேண்டாம் இந்த கதையை சொன்னேன்னா இன்னைக்கு அப்படி இருக்கிறது சொல்லியாச்சு பூர்ணிமாயாம் மாத மாசே த்ரிஜோயம் பூர்ணதாம திரிஜகான்னு ஒண்ணு போட்டிருக்கேன் ரொம்ப வருஷம் முன்னாடி தேதூர் சோர்ண சாஸ்திரி ரொம்ப பெரியவர் எங்க அப்பாவோட குரு और गी सुटा उ पड़ी के पार अगर और यहाँ इन रुमु वैसले अगे दीक्षित आरोप बड़ी लेटर वर्ग अगे या परमो शास्त्र लेटर होटो त्रिजवरिकवेदन नमामसुशोवरिया दीक्षित अर्थम எங்க அப்பா சும்மா இருக்க கூடாதான்னு பேரு தீட்சிதையில தீட்சையில பூந்தோபா தீட்சிதா அதுலேருந்து வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு த்ரிஜக அந்த பிரசக்தியில எங்க அப்பா உடனே கேட்டாலும் பிரம்ம தீட்ச ஆகி வேதாந்தத்தில் இருந்தவாளுக்கு ஜென்மாவெல்லாம் வளர்ந்து புனர்ஜென்மா இல்லாம ஆரத்துனால அதனால பண்றோம் வாயில ரெண்டு மூட்டை சக்கர போனா எனக்கு தெரியாத சொன்னீரேனு பேரு அதை ஞாபகம் இந்த த்ரிஜாங்கிற வார்த்தை போட்டிருக்கேன் பூர்ணிமாயாம் மகமாசே த்ரிஜோயம் பூர்ணதாமதா பூர்ணஸ்வரூபமான பிரஜாபதிதான் பூர்ணம் நட்சத்திரே பித்ரி புத்திராணாம் சன்னிதா எல்லாம் திவான பிரகாசமான ஒரு விஷயம் அப்படி அவர் பூர்ணத்தை அடைஞ்சார் சிலாஹிதோயம் திரிஜவர மகதிகி போசைதான் ரொம்ப முக்கியம் மகத் தான் மகான்னு சொன்னால் உத்தரம் தான் புருஷோத்தமன் சொன்னால் விஷ்ணு தான் ஈஸ்வரன் சொன்னால் சிவந்தான் பெரியவான்னு சொன்ன சந்திரசேகரன் சரஸ்வதி கிடையாது உலகம் போற வேதம் ஒவ்வொரு நிமிஷமும் எண்பத்தி வருஷம் அத்தியனம் பண்றவா யாகம் பண்றவா இருக்குமே நினைச்ச பெரியவா உலகத்திலேயே கிடையாது முஸ்லிம் பெரியவான் சந்தப்பட்ட புத்திரங்கிறது புத்திரி ரெண்டு விஷயத்துக்கு வேண்டிய விஷயம் புத்திராச்சம் புத்திரியட்சேன்னு சொன்னால் புத்திராக வரும் ஏன்னா இந்த சூத்திரங்கள் உமான் ஸ்திரீயாங்கிற ரீதியில் வேண்டிய காரியங்களை வா பண்ணேன் இவா பண்ண வேண்டிய காரியங்களை வா பண்ணேன் ஏற்பட்ட கிருத்திய சந்தோக ஹீனு போட்டிருக்கோம் நான் ரெண்டா சந்தோகம்னா சகலவிதமான சமூகங்களை சேர்ந்ததுக்கு சந்தோகான்னு பேர் சுத்திர கிருத்திய சந்தோக ஹீன்தி வரீங்க அறிஞ்சேன் ப்ராபைவம் பதம் துவம் பாபசைவம் பதம் துவம் அப்படிங்கிறதாக சொல்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயத்தை இருக்குது இங்கே எங்கள் வாத்தியாசனம் யோக வாசகத்தில் எல்லாம் ஆகிடுறது அன்னைக்கு அன்றைக்கி இந்த மாதிரி வா குணங்களை சொல்கிறதுன்னு ஒரு பத்திரம் இருக்கு சிரம பத்திரம் இருக்காங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார் இப்போ சொன்னாலும் இங்கே எல்லாம் பண்ணி இந்த புண்ணானுஷ்டானதுனால அங்கே போய் சேர்றாங்க விராட் பஞ்சாபுக்கு சேர்ந்த உடனே அங்கேருந்து ஒருத்தர் இருக்கிறச்சே எல்லோரும் சோத்திரம் பண்ணுவான் போனப்பறம் சோத்திரம் பண்ணுறாடா இல்லைன்னு பார்த்துக்கிட்டு அவரை பற்றி என்ன பேசுகிறான்னு பார்க்குறாளா இந்த சோகம் வாசிக்கிறச்சு அது காத்தாலே அந்த காத்தாலே எட்டேன் என்ன எட்டேன் டே ஹார்மே டே ஹார் சுவாமி போகிறேன் சில தான் மெல்யானம் வாசியானேன் அப்படி கேட்குறேன் சிலாங்கலை பத்தாண்ணா சிலாங்களை அந்த சமயத்தில் வந்து அந்த தேவதைகள் அப் பரோட்சமாக இருந்து கேட்டு இங்கேருந்து செல்ஃபோனில் கொடுக்குறாளா எஸ் ஓகே அப்படின்னு ஒரு ஷோகம் இருக்கான் சோகவாசிக்கலாம் அந்த ரீதியிலே அது எங்கள் வாஜா சொல்லித்தான் நான் கேட்டேன் எங்கள் வாஜ்தாங்கிறது இவருக்கும் வாஜ்தான் நான் ரெண்டு பேரும் சத்தியத்தார் பெயர் பெற்றவர் மேலே பூர்ணஸ்வரூபத்தில் இருந்துட்டு எல்லோருக்கும் அனுபவம் பண்ணணும் இந்த குழந்தைகள் குழந்தைகள்லாம் சொன்னால் என்ன வாழணும் குழந்தைகள்னு பார்த்தோம் எல்லாரும் வாஜ் இப்போ சஞ்சாந்தன் மாதிரி அடித்தவாங்க நமக்கு ஆச்சம் பண்ணால் மாதிரி இருக்கும் பெரிய ஒப்பன என்னங்க போய் அப்பயும் ஆச்சோம் இந்த மாதிரி மாறுத்தா பண்ண வேண்டிய காலத்தில் இவ்வளோ வாஜபேய்கள் வந்து நடக்கிறது ஜாம் ஜாம்ங்கன்னா இதை பார்த்து இதை நினைச்ச வாழ்க்கையே சொல்லிட்டு நான் அதை பார்த்து கொடுக்குறேன் பெரியவாணியத்துக்கு விசேஷமாக நாலு பேருக்கும் புடவேஷ்டியும் நாலு குத்துரா நாலு ஜாம்தாக்களுக்கு தங்க காயினும் கொடுத்து கொஞ்சம் நேரம் கொடுத்துருன்னு சொன்னால் அதை சொல்கிறேன் பெரியவாணத்தை கொடுத்து நான் மொத்தமாக கொடுத்துட்றேன் இதெல்லாம் கொஞ்சம் எழுந்து